திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருத்துருத்தி திருச்சிற்றம்பலம் பொருத்திய குரம்பை தன்னை பொருளன கருத வேண்டா இருத்தியை பொழுதும் நெஞ்சுள் இறைவனை ஏத்து மென்கள் உருத்தியை பாகம் வை தங்கொருத்தியைச் சடையில் வைத்த துருத்தியன் சுடறிானை தொண்டனேன் கண்டவரே சவித்தனை செய்து வாழ்வான் சலத்துளே அழுதுகின்ற இவையொரு பொருளோமல்ல இறைவனை ஏற்றுமின்னோ அவை புற மூன்றும் ஏதும் அடியவர் கருளி செய்தன் சுவையினை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே உன்னிய போதும் நெஞ்சொள் ஒருவனை ஏத்து மின்னோ கன்னியை ஒரு பால் வைத்து கங்கையை சடையுள் வைத்து பொன்னி நடுவு தன்னுள் பூ பூனல் பொலிந்து தோன்றும் துன்னிய துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே ஊன்றலை வலியனாகி உலக தொழுயிர்கள் தாந்தலை பட்டு நின்று சார்கனகத்து வீழ வாந்தலை தேவர் கூடி வானவர் கிரைவா வெண்ணும் தோந்தலை துருத்தியானை தொண்டனேன் கண்டவரே உடல் தனை கழி உலக தொழுயிர்கள் கெல்லாம் கழிக்க வேண்டில் இறைவனை ஏத்து மின்னோம் கடல்தனில் நஞ்சமுண்டு காண்பரி தாகி நின்ற சுடர்த்தனை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே அள்ளலை கடக்க வேண்டில் அரணையே நினை மினீர்கள் பொள்ளலி காயம் தன்னுள் புண்டரிகிறந்த வள்ளலை வானவர்க்கோ காண்பரிதாகி நின்ற துள்ளலை துருத்தியானை தொண்டனேன் கண்டவரே பாதியில் உமையாள் தன்னை பாகமாவைத்த பண்பன் வேதியன் என்று சொல்லி விண்ணவர் விரும்பியேத்த சாதியான் சதுர்முகனும் சங்கரதானோ காணா ஜோதியை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாரே சாமனை வாழ்க்கையான சல துளே அழுந்த வேண்ட தூம நல்லும் காட்டி தொழுதடி வணங்கு மின்னோ சோமனை சடையுள் வைத்து தொன்னரி பலவும் காட்டும் தூமன துருத்தியானை தொண்டனேன் கண்டவரே புத்தர் குறியறியாது நின்று கண்டதே கருதுவார்கள் கருத்தெனா தொழில் மீனீர்கள் விண்டவர் புறங்கள் எய்து விண்டவர் கருள்கள் செய்த தொண்டர்கள் துணையினானை துருத்தினான் கண்டவாரே பிண்டத்தை கழிக்க வேண்டேற்பானே பிதற்று மின்கள் அண்டத்தை கழிய நீண்ட அடலர கந்தாண்மை கண்டத்து கால்வீராலால் ஊன்றி மீண்டருளி செய்த துண்டத்து துருத்தியானை தொண்டேன் கண்டவாரே சுவாமி வேதஸ்வரர் அம்பாள் முக்கிழாம்பிக்கை அம்மை திருச்சிற்றம்பலம்